மதி மந்தானவித்யிருசாகராது ஜகதாய ஜனிதா மகாபாரத சந்திரமா அமுதத்தை கண்ணன் திருப்பார்க்கடலை கடைந்து பெற்றுக் கொடுத்தான் அந்த அமுதம் தேவர்களுக்கு சாகாத வரத்தை கொடுத்ததான் கண்ணனே மறுபிறவி எடுத்தா போலே வேதவியாசர் அவதரித்தார் உபனிஷத்துக்கள் வேதாந்தங்களாகிற பெரும் கடலை அவர் கடைந்தார் பகவான் கடலை கடையும் போது மந்திர பர்வத்தத்தை மஸ்தாக நாட்டி கடைந்தான் ஆனால் வேதவியாசரோ தன்னுடைய ஞானம் மதி புத்தி கூர்மை இதையே மஸ்தாக நாட்டினார் ஸ்ருதி வேதங்கள் கேட்டு கேட்டே இவ்வுலகத்தில் வேதங்கள் வந்திருக்கின்றன படிப்பதல்ல ஒரு ஆச்சாரியன் சொல்ல சிஷ்யன் கேட்டு திரும்ப உருச்சொல்லி இப்படியேதான் வேதங்கள் வளர்ந்திருக்கின்றன அந்த ஸ்ருதியே ஒரு கடல் வேதம் என்னும் கடல் அந்த கடலை கடைந்துதான் மகாபாரதம் உயர்ந்த அமுதத்தை வேதவியாசர் பெற்றுக் கொடுத்தார் வியாசருடைய சரித்திரத்தை சுருக்கமாக கீழேயே சொல்லி இருக்கிறேன் மேலும் விரிவாக நாம் பார்க்க வேண்டும் அதற்குரிய நேரம் வரும்போது அதை காண்போம் தற்போது ஏற்கனவே சொன்ன போலே மகாபாரதத்தில் இருக்கும் பதினெட்டு பிரிவுகள் பதினெட்டு பருவங்கள் அது அதனுடைய சுருக்கமான கருத்து என்ன கதையினுடைய ஓட்டம் எப்படி உள்ளது அப்படிங்கிறத முதற்கண் தெரிவிக்கிறேன் அதிலிருந்து மேற்கொண்டு எந்த பருவத்தில் இருக்கிற எந்த சரித்திரத்தை நாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பிற்பாடு பார்த்துக் கொள்ளலாம் முதல் பருவம் ஆதி பருவம் என்று பெயர் பெற்றது ஆதி பருவத்துக்குள்ளே நிறைய உப பருவங்கள் உண்டு இருபது உப பருவங்கள் அடங்கியது ஆதிப்பருவா இந்த ஜெகத்தை எப்படி தோன்றிற்று மக்களெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் என்பது சுருக்கமாக சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் அதற்குள்ளேயே இருக்கிற ஒரு உப பருவா அதற்கு சம்பவ பருவம்னு பேர் அங்கே தான் எல்லாரும் பிறந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பஞ்சபாண்டவர்கள் பார்க்குறோம் துரியோதனன் முதலான நூற்றுவர் அவர்களுக்கு தந்தையார்கள் திருத்தராஷ்டிரனும் பாண்டுவும் அவர்களை பெற்றவன் விசித்திர வீரியன் அவர்களுக்கு தந்தை சந்தனு சந்தனுவுக்கே தந்தை பிரதீப்தன் பிரதீப்தனுக்கு தந்தை குரு குருவுக்கு தந்தை பரதன் பரதனுக்கு தந்தை துஷ்யந்தன் இவா இத்தனை பேரும் பிறந்திருக்கவனுமே இந்த வம்ச கதைகளை சம்பவ பருவம் கூறுகிறது அது ரொம்ப முக்கியமானது இது ஒண்ணு சின்ன கதையா அல்ல ரொம்ப பெரிய பருவமாய் பல அத்தியாயங்களோடே கூடியது ஆக இவர்கள்லாம் பிறந்ததை சொல்லட்டு அப்புறம் ஒத்தருக்கொத்தர் ஏன் பகை மூண்டது துரியோதனாதிகள் ஏன் பாண்டவர்கள கொல்ல முற்பட்டார்கள் கொல்லும்போது அரக்கு மாளிகையை ஸ்தாபித்தது அவர்களை கொல்ல பார்த்தது விதுரன் பாண்டவர்களை காத்து கொடுத்தது இதத்தனையும் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் திரௌபதி கல்யாணம் ஐந்து பேரும் ஸ்வயம்பரத்திலே அர்ஜுனன் ஜெயித்த திரௌபதியை ஐவரும் மனம் புரிந்து கொண்டார்கள் அந்த கதை சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் சுபத்ரா பரிணயம் அர்ஜுனன் சுபத்ரையை கல்யாணம் பண்ணி அர்ஜுனனுக்கு திருத்தாயார் குந்தி தேவி அந்த குந்தி தான் கண்ணன் பெருமானுக்கு அத்தை கண்ணனுடைய தகப்பனார் வசுதேவர் வசுதேவருக்கு கூட பிறந்தவள் குந்தி குந்தி தேவியனுடைய பிள்ளை அர்ஜுனன் அப்ப இவன் மாமா பிள்ளை அத்தை பிள்ளை உறவாரு சொல்லியும் கண்ணனுடைய அத்தைக்கு மகன் அர்ஜுனன் அர்ஜுனனுடைய மாமாவுக்கு பிள்ளை கண்ணன் கண்ணனுக்கு கூட பிறந்தவள் சுபத்ரா தேவி அந்த சுபத்ரையை அர்ஜுனன் கல்யாணம் பண்ணி இந்த சரித்திரம் எல்லாம் ஆதிப்பருவத்தில் உள்ளது அடுத்தது இரண்டாவது பருவம் சபாபருவம் இதில் எட்டு உப பருவங்கள் உண்டல சபாபர்வத்தத்தில் ஜராசந்தனை வதம் பண்ணிய கதை தர்மபுத்திரன் ராஜசூய யாகம் செய்ய முற்பட்டது அந்த யாகத்தில் யாருக்கு முதல் மரியாதை செலுத்த வேணும் என்கிற கேள்வி எழுந்து இதோ கண்ணனுக்குத்தான் முதல் மரியாதை செலுத்தப்படணும் அவனே பரமாத்மா வாசுதேவ கிருஷ்ணன் என்று அங்கிருப்போர் சொல்ல சிசுபாலன் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தான் கண்ணன் சிசுபாலனையே முடித்து விட்டான் அப்ப ஜராசந்தவதும் சொல்லப்பட்டது சிசுபாலவதமும் சொல்லப்பட்டது ராஜசூய யாதம் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் பேர்லயே இருக்கே சபாபருவம்னு பேர்லயோ இதுலதான் சொக்கட்டான் ஆடின கதமுழுக்க இருக்கு அதுக்கு தூத பருவம் ரெண்டு உப பருவங்கள் முதல் தடவையா சொக்கட்டான் ஆடினது தோற்றார்கள் திரும்ப பெற்றார்கள் மறுபடியும் சகுனை கூப்பிட அனுத்யூத பருவம் இரண்டாவது முறையும் வைத்து சோத்தார்கள் அப்புறம் காட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இதெல்லாம் சபாபருவத்தில் உள்ளது இதனால் அவ எவ்வளவு நாள் காட்டுக்கு போகணும் பன்னிரண்டு ஆண்டுகள் காட்டிலே பதிமூன்றாவது ஆண்டு அஜாத்தவாசம் யார் கண்ணிலும் படாமல் வாழ வேணும் ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே நம்ம யக்ஷ பிரம் கடைசியா யக்ஷன் என்னென்ன வரங்கள் வேணுமோ கேட்டுக்கோன்னு தர்மபுத்திரே சொல்றார் அப்ப அவர் இரண்டாவது வரமாக கேட்டது பதிமூணாவது வருஷம் நாங்கள் மறைந்திருந்து வாழ வேண்டும் அப்ப யார் கண்ணிலும் படாத அதுதான் காட்டில இருந்த பருவம் பேரை வச்சிருந்தே நம்ம கண்டுபிடிச்சுடலாம் அடுத்தடுத்து கதை ஓட்டத்தையும் தெரிஞ்சு விடலாம் வன பருவம் கஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் காட்டுக்கு சென்று சேர்ந்தது இருபத்தி ஓரு உப பருவங்கள் உள்ளன இங்கதான் நலந்தமயந்தியினுடைய கதை சொல்லப்பட்டது தர்மபுத்தரே தீர்த்த யாத்திரை புறப்பட்டு போகிறார் அந்த கதை சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் திரௌபதி சத்யபாமா இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு பதிம் எப்படி இருக்கணும் ஸ்ரீகளுக்கு இருக்கிற தர்மம் யாது என்று நிறைய பேசுகிறார்கள் அவர் அதுல கடைசியில் தான் ஆரணேய பருவம் அரணிக் கட்டைய பற்றிய பருவம் இவெல்லாம் காட்டுல இருக்கிறச்சே அதனுடைய இறுதியில் அரணிக்கட்டை அந்தனன் காணும்னு சொல்ல தர்மபுத்திரன் தேடிக்கொண்டு போக அப்பதான் யக்ஷன் கேள்வி கேட்டார்னு எக்ஷ பிரஸ் முழுக்க பார்த்தோம் அந்த ஆரணைய பருவம் வன பருவத்தின் இறுதியில் உள்ளது அதே காற்றில் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து பதிமூன்றாவது ஆண்டுக்காக மறைந்திருந்தார்கள் பருவம் விராட்ட மன்னவனிடத்தே போய் இவர்கள் ஐவரும் மாறு வேஷமிட்டுக் கொண்டு திரௌபதியும் மாறு வேஷமிட்டு கொண்டு அந்த நாட்டிலேயே இருந்தார்கள் ஒத்தத்தர் ஓரோரு தொழிலில் வல்லவர்கள் அவாவா அந்தந்த காரியம் தர்மபுத்திரம் சிறந்த மந்திரியாக அரசனுக்கு நிறைய அர்த்தம் சொல்லுபவனாக அவனோட சேர்ந்து ஆடுபவனாக தர்மபுத்திரன் இருந்துட்டார் நாட்டை காத்து கொடுத்தார் அர்ஜுனன் கற்றுக் கொடுக்க கூடிய ஒரு பெண்ணாக மாறி வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒருத்தர் குதிரலாயத்தை பார்த்துட்டார் ஒருத்தர் மாட்டுக்கோட்டையில பார்த்திருந்தார் பீமசேனன் சளிகை உள் பாசக கிரகத்தை இப்படி பல தங்கள் தங்களை மாற்றி கொண்டு வாழ்ந்தார்கள் இதெல்லாம் விராட பருவத்திலே அப்போ தர்மபுத்தரன் சபை எப்படி நிர்வகித்து கொடுத்தார்கிறது கீசகன் திரௌபதிய பார்க்க பீமசேனன் கீசகனை கொண்டுட்டார் அப்ப கீசகனை கொண்டு முடித்தது கோ கிரகணம் இவாள பதிமூணு வருஷத்தை இருக்க உட்டுக்கூடாது பதிமூணாவது வருஷம் முடியற்புக்குள்ள கண்டுபிடிச்சதுக்காக கீசகனை கொன்றான்ற செய்தி கேட்ட உடனே துரியோதனனுக்கு பொறி கீசகனை போல ஒரு பலசாலியை கொல்லணும்னா கண்டிப்பா பீமனாலதான் முடியும் அப்ப அங்கதான் வா ஒளிஞ்சு இருக்கா போல் இருக்கு கண்டுபிடிச்சிட்டோம் என்று கொக்கரித்து கொண்டு படைய திரட்டி போய் விராட்ட நகரத்தினுடைய பசுக்கள் மாடு கன்று எல்லாத்தையும் கவர்னி வந்தான் ஆனா மொத்தமா தோசுப்பட்டான் அர்ஜுனிடத்துல அதான் கோகிரகண பருவம் அதுலேயே அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் கல்யாணம் நடந்தது மன்னவன் விராட்ட மன்னவன் அவனுடைய பெண்ணு உத்தரே உத்தரைக்கும் அர்ஜுனனுடைய பிள்ளையான அபிமன்யுவுக்கும் கல்யாணம் நடந்ததோடே அந்த பருவம் விராட்ட பருவம் முடியல அதுக்கப்புறம் அஞ்சாவது பருவம் உத்தியோக பருவம் அதில் பத்து உப உள்ளன இது ரொம்ப முக்கியமான பருவம் என இவர்கள்லாம் காடு வாசம் முடிஞ்சு போச்சு துரியோதனா இருந்தால் பதிமூணாவது வருஷம் முடியறதுக்குள்ள உன்னை கண்டுபிடிச்சுட்டேன்னு கொக்கரிக்கிறான் கிருபாச்சாரியர் சொன்னார் நீ சரியா ஜோதிஷ சாஸ்திரத்தின்படி கணக்கு பார்க்கணும் வானவியல் படி அவர்கள் பதிமூன்று ஆண்டுகளும் முடித்து விட்டார்கள் தவறடைக்காதே என்று கிருபாச்சாரியர் எடுத்துரைத்தார் ஆனா அவன் கேட்டுக்கவே இல்லை அதனால மறுபடியும் தர்மபுத்திரன் தன்னுடைய தம்பிகளோட உட்கார்ந்து ஆலோசனம் பண்றார் என்ன பண்ணலாம் நாம் எப்படி நம்ம ராஜ்யத்தை நம் பங்கை கேட்கலாம் சண்டதானா அல்லது யாரையா நினைச்சு தூது பேசலாமா இது எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணார் அதனாலதான் இதுக்கு உத்தியோக பருவம்னு பேர் உத்தியோகித்தல் வேலை செய்தல் அவ உத்தியோகம் பண்ணிருக்கா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு பார்த்தது அப்ப முதல்ல ஆலோசனம் அதுக்கப்புறம் சஞ்சயன் அனுப்பப்பட்டான் உலூக்கர்னு ஒரு முனிவரை பாண்டவர்கள் ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பிட்டு அந்த இடத்துல போய் எங்க விஷயத்தை சொல்லுங்க எங்க பங்கு நாட்டை கொடுக்க சொல்லுங்க முதல்ல தூதனுப்பினான் அதுக்கப்புறம் திருத்தராசிரன் சஞ்சயனை தூதனுப்பினான் சஞ்சயன் வந்து பேசினான் அதுக்கப்புறம் தான் கண்ணனே பாண்டவனாக பாண்டவ தூதனாக சென்றான் இந்த தூதுகள் எல்லாம் உத்தியோக பருவத்தில் தான் பள்ளுவத்தில் உள்ளது ஆ ஐந்தாவது பருவம் உத்தியோக பருவம் பத்து உப பருவங்களோட கூடினது பிரஜாதர பருவம் ராத்திரி முழுக்க தூக்கமே வரல திருத்தராசிரனுக்கு சஞ்சயன் அங்க போயிட்டு பாண்டவர்கள் சொன்னதை கேழ்ந்து திரும்ப வந்து நாளைக்கு பொழுது விடிய ராஜசபையில சொல்றேன் இப்ப நெடுந்தூர பயணத்தாலே அயர்வடைந்திருக்கிறேன் அவ எவ்வளவு ஒழுங்கா பேசினா தெரியுமா ரித்ராசரா உங்ககிட்டதான் மொத்த தப்பு இருக்கு அப்படின்னு அவனை பயப்பிடிச்சிட்டு போட்டான் ராத்திரி ருத்ராசனுக்கு தூக்கமே வரல ஜாகரணம் முழிச்சுண்டே இருந்து விதுரனுக்கு ஆள் சொல்லி அனுப்பிச்சு விதுரன் வந்து அவங்ககிட்ட நிறைய அர்த்தங்களை கேட்டுக்கொண்டான் அதெல்லாம் விதுரநீதி என்ன எழுதி வைக்கப்பட்டுள்ளது அது பிரஜாதர பருவத்தில் உள்ளது ஆனால் விதுடனே எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லாமல் சில கேள்விகளை நாம் பதில் சொல்லக்கூடாது சனக் சுஜாதர் வந்து சொல்லட்டும் பிரம்மனுடைய மானச புதல்வர்கள் நால்வர் அதில் சனக் சுஜாதர் வந்து உனக்கு சொல்லட்டும் என்ற உடனே சனக் சுஜாதர் பண்ணுகிற உபதேசம் அதுக்கு சனக் சுஜாத்தியம் பேரு அதுவும் அங்கதான் அப்புறம் ஆங்காங்கு இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் யார் யார் எந்தெந்த அணியில சேரப்போறோம் நாங்கள்லாம் துரியோதனன் பக்கம் நாங்கள்லாம் தர்மபுத்திரன் பக்கம் அப்படின்னு அணி சேர்ந்தார்களோ அது வரைக்கும் உத்தியோக பருவம் போகிறது அதுக்கப்புறம் சண்டைதான் கண்ணன் நடந்த தூது கூட கலிக்காமல் போக ஆறாவது பருவம் பீஷ்ம பருவம் நாலே அத்தியாயங்கள் ஆனால் பீஷ்ம பருவத்தில் ரொம்ப முக்கியம் பகவத்கீதை சண்டை ஆரம்பிக்கிறச்சே கண்ணன் கீதை சொன்னார் அல்லவா அந்த கீதை முழுக்க அதுல தான் உள்ளது பீஷ்மாச்சாரியர் வதம் பண்ணப்பட்டு அம்பு படுக்கையில போய் விளர வரைக்கும் பீஷ்ம பருவத்திற்கு உள்ளது அந்த ஓரொரு பருவம் என்ன சொல்ல வரும்னா இப்ப நம்ம அடுத்து பார்க்கப்படுது ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு பருவம் முதல்துஷ்ம பருவம் அடுத்தது துரோண பருவம் அடுத்தது கரண பருவம் நாலாவது ஷல்ய பருவம் இந்த நாலு இந்த நாலு பருவங்களும் யார் யார் சேனாபதியா இருந்து பதினெட்டு நாள் சண்டையை போட்டாலோ அவாவா பேர்ல இருக்கிற பருவம் முதல் சேனாபதியா பீஷ்மாச்சாரியர் இருந்தார் அந்த பருவம் ஆறாவது பருவம் முடிஞ்சுது அடுத்தது பீஷ்மர் கே உங்க துரோண ஏழாவது பருவம் இதில் எட்டு உப உள்ளன இதில் அபிமன்யு கொல்லப்பட்டது அதற்கு பதிலுக்கு ஜெயத் ரகம் சொல்லப்பட்டது அதற்கும் பதிலுக்காக துரோணாச்சார்தரே முடிந்து போனது இவை எத்தனையும் உள்ளன அதுக்கப்புறம் கரண பருவம் பீஷ்மர் சொன்னபடிக்கு பீஷ்மர் இந்த வெளியில போற வரைக்கும் கரணன் சண்டைக்கு வரமாட்டேங்க இப்ப இவா ரெண்டு பேரும் போயிட்டா அதனால கரணன் ஏற்றுக்கொண்டு சண்டையிட்டான் ஒரே உப பருவம் தான் முடிந்து போனான் அடுத்தது ஒன்பதாவது பருவம் சல்ய சல்யம் வேற யாரும் அல்லம் நகுல சகதேவர்களுடைய தாயார் மாத்ரி அந்த மாதிரிக்கு கூடவே பிறந்தவர் தான் இந்த ஷல்யன் அதனாலதான் அவர்கள் தனது மாமா மாமான்னே சொல்லி கூட்டு பொருள் அந்த அணில திரள வேண்டிய தேவை ஏற்பட்டது ஷல்யன் சண்டை போட்டு பார்த்தார் ஷல்யன் முடிந்து போனது அதுக்கப்புறம் துரியோதனன் கொளத்துக்குள்ளது ஒளிஞ்சு விட்டார் தனக்கு நிறைய யோக சக்தி வேணுங்கிறதுக்காக குளத்துக்குள் போய் மறைந்து அப்புறம் வெளியில வந்து பீமசேனோட கதாயுத்தம் பண்ணி இடுப்புக்கு அடிச்சு துரியோதனன் போனது கதாயுத்தம் நடந்த அவன் போற வரைக்கும் சல்ய பருவத்தில் அதுக்கப்புறம் பருவம் சௌத்திக பருவம்னு பேர் அதுல ரெண்டே உப தான் இதுல முக்கியம் அஷ்வத் சாமா அவர் இருந்தார் அவன் தன் துரியோதனனுக்கு எதிரான நன்றி கடன் ஆற்றணம்ங்கிறதுக்காக பாண்டவர்கள் பெற்ற மொத்த குழந்தைகளையும் கொல்ல போனான் அதுல ஒன்னே ஒன்று தான் மிச்சம் பரீட்சித்து மட்டும் உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருக்க அவளையும் ஆயுதம் அழிக்க பார்க்க கண்ணன் உள்ளுக்குள்ள போய் காப்பாற்றி விட்டுட்டார் இந்த கதனியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதான் பாகவதத்துக்கு அடிப்படையே அப்ப இது சௌத்திக பருவத்தியத்தில் அனைவரும் இறந்து போனது சொல்லப்பட்டது அதோட பத்து பருவங்கள் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பதினோராவது பருவம் ஸ்ரீ பருவம் இதுல மூன்று உப பருவங்கள் அனைத்து பெண்களும் இறந்து போன தங்கள் தங்கள் கணவன்மார்களை குறித்து காந்தாரிக்கு தாங்க மாட்டாமல் என் பிள்ளைகளாத்தனையும் கொண்டுட்டது கண்ணன் தான் அவன் இத்தனாவது வருஷம் உயிர் பிரிஞ்சு போயிடும் அவனு இதை போலத்தான் மொத்த பேரும் எனமே அழிந்து போய் உயிர் போறது என்ன காந்தாரி சாபமிட்டது அதுக்கப்புறம் அனைவருக்கும் சிராத்தம் பண்ணியது நிச்சயம் இருக்கிறவா யுசிஷ்ரன் திருத்தராஷ்டன் இவர்கள் மற்ற பேருக்கு சிராதம் ஆனமூலி அதோட முடிஞ்சது ஸ்ரீ பருவம் அடுத்து பன்னெண்டாவது பருவம் முக்கியமான பருவம் சாந்தி பருவம்னு பேர் அம்பு படுக்கையில் பீஷ்மர் படுத்திருக்க தர்மபுத்திரனுக்கு மனம் தாங்காமல் இவ்வளவு பெரிய சண்டைய போட்டு எல்லாரையும் கொண்டுட்டமே இதுக்கு நாம இன்னும் தர்மத்தின்படி நடந்திருக்கோமா தெரியலே தர்மத்தை கேட்கணும் ஆசையோட பீஷ்மர் படுக்கின்ற இடத்துக்கு போனார் இதற்குள் மூன்று உப பருவங்கள் ராஜ தர்மம் ஆபத் ராஜாக்கள் எப்படி நடந்துக்கணும்னு பீஷ்மர் சொல்றார் அது ராஜ தர்மம் போறதுக்கு வழி என்னன்னு சொல்றார் மோக்ஷர்மம் ஆபத்து காலத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்றார் ஆபத் இந்த மூணு உப பருவங்களுக்கு மட்டும் பருவம் பேர் கிடையாது ராஜ தர்மம் ஆபத் தர்மம் மோக் தர்மம் தான் அனைத்து கருத்துக்களும் உள்ளன அடுத்தது அனுசாசன பருவ அதாவது தர்மபுத்திரன் தான தர்மங்கள் அத்தனையும் பண்றார் அனுசாசன பருவ பருவத்தில் தான் வீஷ்மாச்சாரியர் சாஸ்திர நாமாத்யாயத்தை உபதேசிச்சுட்டு அவர் சொர்க்கத்துக்கு புறப்பட்டு போகிறார் அடுத்து பதிமூணாவது அனுசாசன பருவத்துல ரெண்டு உப பருவங்கள் முடிஞ்சது பதினாலாவது பருவம் அஸ்வமேத பருவம் தர்மபுத்தன் அஸ்வமேத யாகம் பண்ணினார் அர்ஜுனன் திரும்பவர்கள் அணுகீதை அப்போது அர்த்தத்தை சுருக்கமா கண்ணன் திரும்ப சொன்னது அணுகீதை அப்புறம் கண்ணனே உட்காந்து வைஷ்ணவ தர்மம் என்ன எப்பப்படியெல்லாம் பக்தர்கள் நடந்துக்கணுங்கிறதை ஓர் உப சாதித்தார் அத்தோட பதினாலாவது பருவம் பதினஞ்சாவது பருவம் ஆசிரம வாசிக்க பருவம் பதினாலாவது அஷ்வமேத பருவத்தில மூணு உப பருவம் அதே பதினஞ்சாவது ஆசிரம வாசிக்க பருவ பருவத்தில் மூன்று உப பருவங்கள் இதில் தான் பதினைந்து ஆண்டுகள் கழித்து திருத்தராசிரனே நான் காட்டுக்கு போறவரேன்னு சொல்லிட்டு பொறுத்து போயிட்டார் திருத்தராசிரனும் ஸ்வர்க்கத்தை அடைந்தார் அதுக்கப்புறம் போற வழியில் கங்கை கரையில் தன் இறந்து போன மொத்த பிள்ளைகளையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் வேதவியாசருடைய அருளாலே பிள்ளைகள் எல்லாரும் காட்டப்பட்டார்கள் நாரதர் தர்மபுத்தனுடைய ராஜசபைக்கு வந்து நிறைய தர்மங்களை பத்தி எடுத்துரைத்தார் அதெல்லாம் ஆசிரம வாசிக்க பருவத்தில் முடிந்தது அடுத்தது பதினாறாவது பருவம் மௌசல பருவம் கண்ணனுடைய இனம் முழுக்க யாதவர்கள் முழுக்க உலக்கையாலே அடிபட்டு இறந்து போனார்கள் முசலங்கிறது உலக்கே உலக்கையால் எல்லாம் போனது மௌசல பருவம் கண்ணனே பொறுத்து போன விற்பாடு அர்ஜுனனுக்கு நிக்கவே முடியல தள்ளா சமுதிர்த்து பதினேழாவது பருவம் மகா பிரஸ்தானிக்க பருவம் நோக்கி வாழலாம் பிரஸ்தானம் ஸ்வர்க்கத்தை நோக்கி அஞ்சு பேரும் திரௌபதியோட போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா தான் மேலுலக பருவம் ஸ்வர்காரோகாரோகி பதிரிகாசிரமத்துக்கு நின்று போற வழியில ஒத்தத்தர் ஒத்தத்தரா தடால் தடால் விழுந்து உயிரை விட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டான் கடைசியில தர்மபுத்தரன் ஒட்டுல்ல போய் நின்னுண்டு தர்ம தேவதையே வந்து இந்திரனே வந்து அவனை பரீட்சை பண்ணி ஸ்வர்கத்துக்கு அழைத்து சென்றது பதினெட்டாவது பருவம் அதுலயும் ஒரு உப பருவம் தான் ஆக மொத்தம் கூட்டினா தொண்ணூத்தி ஒன்பது உப பருவம் வரும் பதினெட்டு பருவங்கள் இதோட சேர்ந்ததுதான் மகாபாரதம் இனி இந்த பாரதத்தில் யாரும் பிறந்தார்கள் சொல்றேன் அதுக்கப்புறம்தான் நம்ம என்ன கதை பார்க்க போறோம் முடிவு பண்ணணும் காத்திருப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி